ீிாமூர் சுந்திரூத்திரீங்க நமாலாம்ப அழகில் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஓ கடவுளையும் குருவையும் நன்றாக வணங்கி உங்கள் எல்லோரையும் மனமாற வாழ்த்துகிறேன் நாம இன்றைக்கு இந்த சத்சங்கத்துல போலி இன்பமும் உண்மை இன்பமும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கருத்துக்களை எல்லாம் சிந்திக்கலாம் என்று திட்டமிட்டு ஏற்கனவே பத்திரிகையில் அப்படி போட்டிருக்கிறோம் இது பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணுவோம் சம்ஸ்கிருதத்துல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகம் இவ்வாறு அமைந்திருக்கிறது சுகம் மே சர்வதா பொருதும் எனக்கு சுகம் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் துக்கம் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது என்றும் ஆசைப்படுகிறார்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றும் துக்கம் இருக்க கூடாது என்றும் எல்லோருமே ஆசைப்படுகிறார்கள் சர்வசாமான்ய எல்லா ஜீவராசிகளுக்குமே அல்ல மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல அனைத்து உயிர்களுமே இவங்க இருக்கிற செடி இருக்கு இதுவும் நினைக்கிறது நான் சுகமா இருக்கணும் அப்படின்னு அந்த செடிக்கும் அந்த எண்ணம் உண்டு நமக்கு தெரியாதுமே அந்த எண்ணம் இருக்கு இந்த ரெண்டு இச்சை இச்சைனா ரெண்டு விருப்பம் ஒரு விருப்பம் துன்பம் வரக்கூடாது என்கின்ற விருப்பம் மற்றொரு விருப்பம் இன்பம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் துக்க நிவத்தி இச்சா சுக பிராப்தி இச்சான்னு சொல்லுவோம் இன்பத்தை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் துன்பம் வரக்கூடாது என்கின்ற விருப்பம் இது எல்லாருக்கும் இருக்கு ஆனா எல்லாருக்கும் இது கிடைக்கிறது விருப்பம் இருக்கு ஆனா நடக்கிற நடைமுறையில் என்ன இருக்கு இன்பம் கொஞ்ச நேரம் இருக்கு துன்பம் இருக்கு கொஞ்ச நேரம் இருக்கு நிறைய பேர் கேட்டா துன்பம் தான் இருக்கு இன்பம் இருக்குமும் எப்பவும் இருக்கு வந்து போகிறது ஆனா நம்ம விரும்புறது வரவே கூடாது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஆசை ஆனா நம்ம ஆசை நிறைவேறதே இல்லை அதுக்கு அடுத்த வரி ஒண்ணு சொல்லுகிறது தேனா அந்த இரண்டு விருப்பங்களும் அந்த இரண்டு விருப்பங்களும் வேற எதுனாலையும் கிடைக்கவே கிடைக்காது நிறைவேறவே நிறைவேறாது அப்படின்னு சொல்லிருக்க இப்ப நம்ம இத விசாரம் பண்ண அறிவாலதான் கிடைக்கும் சொன்னதுனால நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ஆகிவிட்டது இது பெரியவங்க சொன்ன வார்த்தை அறிவுனாலதான் உனக்கு துக்கம் நீங்கும் அறிவுனாலதான் உனக்கு சுகம் கிடைக்கும் இதை தவிர வேற எதுனாலையும் கிடைக்காது அப்படின்னு தெளிவா சொல்லுகிறது தமிழ்ல வந்து தேற்றைக்காரம் சொல்லுவாங்க அதனால தான் கிடைக்கும் வேறு எதுனாலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லு நான் இப்ப வந்துகிட்டே இருந்தேன் பேசணும்னா யோசிச்சுக்கிட்டே வரணும் இல்ல அப்படியே கார்ல வரும்போது அப்படியே இந்த வீரபாண்டி தாண்டினத்துக்கு அப்புறம் வீரபாண்டி தாண்டி சின்னம் தாண்டினத்துக்கு அப்புறம் சின்னம் தாண்டின பிறகுதான் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எங்க பார்த்தாலும் பசுனு நெல்லு வயலெல்லாம் பச்சை பசேன்னு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு அந்த மலையெல்லாம் இருக்கு இப்போதான் அந்த இடம் மலையெல்லாம் கூட கொஞ்சம் சுரண்ட ஆரம்பிச்சாங்க போல் தூரத்துல இருந்து வரதான் தெரியுது காமவேண்டாம்பட்டிக்கு பின்னாடி இருக்கிற மலை எல்லாம் கொஞ்சம் இதோ வெட்டுறாங்க போல் முந்தி இல்லை இப்போ அது கொஞ்சம் எதுவோ ஒரு அது ஒரு அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அறிவுறுப்பா இருக்கு அந்த பக்கம் மாத்திரம் மற்றதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு இதுக்காக சொன்னேன் இப்ப சாமி ஏதோ டாபிக் பேசுறாரு அறிவுறுப்பா இருக்குன்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு லௌகமா சாதாரண சொல்றேன் அத பாக்குற போது தூரத்துல இருந்து பாக்குற போது அந்த மலைகளும் அந்த பசுமையான பயிர்களும் ரொம்ப ஆனந்தமா இருக்கு நகரத்துக்குள்ள அது பாக்குற போது எனக்கு சந்தோஷமா இருந்தது ஆனா இங்க இருக்கிற நிறைய ஜனங்கள் அதை எவ்வளவு ரசிக்கிறாங்கிறது பகவானுக்கு தான் வெளிச்சம் யாரெல்லாம் அந்த வயக்காட்டுல இருக்காங்களோ யாரெல்லாம் அங்க விவசாயம் எல்லாம் பண்றாங்களோ அவங்க நம்ம என்னைக்கோ ஒரு நாள் வரோம் இந்த வழியா காரில் பார்க்கற போது ரொம்ப ஆனந்தமாதான் இருக்கு நமக்கு அது பாக்குற அது மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கறது ஆனந்தத்தை கொடுக்கறது ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் விவசாயிகள் எல்லாருமே என்னன்னா அதிகமா மதுரைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க நான் ஒருத சொல்றேன் யாரும் தப்பா நினைக்கப்படாது அங்க போகணும்னு நினைக்கிறோம் சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒரு பெட்டியை வச்சுருக்கும் அந்த பெட்டிக்குள்ள எதையாவது பாத்துக்கிட்டே இருக்கணும் ஆசைப்படுறோம் அது ப்ரோக்ராம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு இந்த ப்ரோக்ராம் இதுல போட முடியலன்னு இன்னொன்னு புதுசாக இந்த ப்ரோக்ராம் இதுல போட்டு மாலலை அப்படின்னு சொல்லி இன்னொரு புது சேனல் ஆரம்பிச்சு அதுல போடுறாங்க அப்ப நிறைய பேர் பாக்கிறதுக்கு இருக்கிறதுனால தானே போடுறாங்க பாக்கிறதுக்கு ஆள் கம்மின்னா வருமா பெருமா பெருகுமா நிறைய பேர் வியூயர்ஸ் ய பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதே நம்ம காமப்பட்டி பயிரெல்லாம் வரும் அந்த சின்னத்திரையில வரும்பொழுது பஸ்ல கூட நிறைய பேர் போகும்போது பாக்கணுங்கிறாங்களாம் எனக்கு தெரியலே போறது இல்ல போகறது இல்லைங்கிறதுனால தெரியறதில்ல இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து மதுரைக்கு போகணும் அங்க போகணும் அங்க அது இருக்கு அதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அதுல ஆனந்தம் தெரியுது கூட எங்கிருந்தோ வர்ற நமக்கு அதை பார்க்கும் ஆனந்தமா இருக்கு அங்கே இருக்கிற அவங்களுக்கு அதை பார்த்தா அதுல ஒண்ணு பெருசா இல்லை அவங்களுக்கு வேற லட்சியம் இருக்கு அவங்க வந்து வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க ஹோட்டலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க அங்கெல்லாம் போய் போனா போறதுன்னு ஒரு கோயிலுக்கு கொஞ்சம் போயிட்டு வந்து அப்படி கொஞ்சம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் போதான உள்ளதை சொல்லுவோம் இன்பம் எது இன்பம் என்ன இப்ப நம்ம விசாரமே அதுதானு போலி இன்பமும் உண்மை இன்பமும்ங்கிறத நம்முடைய விசாரம் ஆராய்ச்சி பார்க்கும்போது அங்கேயே இருக்கு ஒரு ஒரு பொருள் நம்ம இருக்கு ஆனா நம்மகிட்டயே இருக்கிற பொருள்ல இருக்கிற இன்பம் நமக்கு தெரியவே மாட்டேங்கிறது நம்ம என்ன பண்றோம் கார் வாங்கி அந்த காரில் ட்ராவல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஹோட்டல்ல போயெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் சினிமா பார்த்து சுத்தி பார்த்து நம்ம நிறைய பேர்ட்டெல்லாம் பேசிட்டு வரோம் எல்லாம் நம்ம மனசெல்லாம் என்னென்ன அங்கதான் சுகம் இருக்குன்னு நினச்சிடுவோம் அங்க இருக்கிறவங்களை நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டாங்க அந்த அக்கறையை பார்க்கிற போது பச்சையா இருக்கு அங்க போனா இக்கரைதான் பச்சையா இருக்கு அங்க போன உடனே இக்கரை பச்சையா இருக்குன்னு தெரிஞ்சது அப்ப இங்க இருக்கிற போது ஏன் தெரிய மாட்டேங்கிறது அதுதான் தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி தான் இப்படி எல்லாம் இருக்கொழியே இருக்கிற பச்சை கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற பச்சையும் கண்ணுக்கு பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படி சொல்றோம் நாம அப்ப வாழ்க்கையில நாம எல்லாரும் சந்தோஷம் சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமே அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா யோசிக்காத வரைக்கும் அதெல்லாம் சந்தோஷமா தான் தோணும் கொஞ்சம் உக்காந்து நேரம் கொடுத்து இந்த மாதிரி ஆறரைலேருந்து ஏழு ஆறு மணியிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இப்படி உட்காந்து நம்ம இப்ப எல்லாரும் பொறுமையா ஏற்கனவே சிந்திச்சு சிந்திச்சு பழகின ஒரு ஆளோட சேர்ந்து சிந்திச்சு அப்படி சிந்திக்கிற போது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆனா தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சுவாமி கிளாஸுக்குலாம் போய் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது தெளிவாக புரியும் இப்ப கொஞ்சம் மேலெழுந்த வாரியா புரியும் அப்புறம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெளிவா புரியும் ஒரே நாள்ல உங்களுக்கு வந்து எது போலி இன்பம் எது உண்மை இன்பம்னு யுக்தி எல்லாம் சொல்லி நிறைய சான்றுகள் எல்லாம் சொல்லி உங்களுக்கு சொன்னாலும் மனசு ரொம்ப வருஷமா அதை நினைச்சுக்கிட்டு இருக்கு எதெல்லாமோ கண்ணால பாக்குறது காதால கேட்கறது மூக்கால முகர்றது நாக்கால சுவைக்கிறது தொட்டு உணர்றது எத்தனை வெரைட்டி இருக்கு கண்ணால பாக்குறதுக்கு அப்புறம் கேள்வி வேறப்படுறோம் அமெரிக்காவில் அது இருக்கு ஜப்பான்ல அது இருக்கு ரஷ்யாவில் அது இருக்கு சுவிட்சர்லாந்துல அது இருக்கு நியூசிலாந்துல அது இருக்கு இதெல்லாம் இங்கே கேள்விப்படுறது அப்புறம் சொர்க்கலோகத்துல அப்படி இருக்கு சொர்க்கலோகத்துல இந்திரன் இருக்கா சந்திரன் இருக்கா மேனகா இருக்கா ஊர்வசி இருக்கா திலோத்தமா இருக்கா அங்க வேற சாஸ்திரம் வேற அது வேற சொல்லி வச்சிருக்கு புராணங்கள்லாம் சொல்லிருக்கு அங்க இருக்கு அப்ப எல்லாம் நமக்கு வந்து சந்தோஷத்துக்கு நிறைய பொருளை தேடும் நிறைய பொருள் இருக்க இருக்க நம்ம பீரோ நிறைய இருக்க இருக்க நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோன்றுணம் சொல்றேன் நடந்த ஒரு உதாரணம் இது ஒரு பெரிய மகாத்மா வாழ்க்கையில நடந்தது பெரிய ஒருத்தர் அவர் ஒரு ஊருக்கு போனார் சுவாமி மகாத்மா பெரிய மகாத்மா ரொம்ப பரம உத்தமமானவர் அவர் ஒரு ஊருக்கு போனார் அந்த ஊருக்கு போன உடனே அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களெல்லாம் அவரை வரவேற்று அவளுக்கு மாலை மரியாதை பூர்ண கும்பம் எல்லாம் கொடுத்து அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து வச்ச பெரிய பணக்காரர் ரொம்ப வசதியானவர் ஜனங்கள்லாம் பெரும்பாலும் இப்படி இருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல போயிருக்கார் எல்லாம் மரியாதையெல்லாம் பண்ணி அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து வச்சு நமஸ்காரம் பண்ணி சொல்றாரு பெரிய வசதி படித்தவர் சுவாமி நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ரொம்ப துக்கம் ஜாஸ்தியா இருக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அந்த சுவாமி கேட்கிறார் நீ வந்து இப்ப இந்த பங்களா கட்டிருக்கேன் இந்த பங்களா கட்டி பங்களாக்குள்ள என்ன கூட்டின்னு வந்திருக்க என்ன உங்க தாத்தா தாத்தாவோட அப்பா அவங்க எல்லாம் இந்த பங்களா கட்டினாங்களா இது யார் கட்டினதுன்னு கேட்டாரு கேட்டவுடனே இல்ல எங்க தாத்தாவுக்கு எல்லாம் பங்களா கிடையாது அவங்க எல்லாம் சாதாரணமானதான் இருந்தாங்க நான் தான் எங்க அப்பா கட்டினாரு அப்புறம் நான் கொஞ்சம் பெருசு பண்ணேன் இப்படி இப்படி பர்னிஷ் எல்லாம் பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ண எல்லாம் சொல்றாரு அப்ப அப்ப உங்க அப்பா இருந்தாரு அவர் வந்து கார் வச்சிருந்தாரு அவங்க தாத்தா எல்லாம் அப்படின்னு அவர் ஒரு மாட்டு வண்டி தான் வச்சிருந்தார் குதிரை வண்டி வச்சிருந்தார் அப்புறம் குதிரை வண்டி அப்புறம் அதெல்லாம் ஒரு விஷயம் கேட்டே வந்தார் ஒன்னொன்னு கேட்டே வர்றார் உங்க தாத்தா எல்லாம் கிணத்துல மோட்டர் வச்சிருந்தாரா கேட்டார் இல்ல இல்ல மாடுதான் கட்டி கவலையெல்லாம் வச்சு அதுல தான் சேந்தி சேந்தி தள்ளிக்கிட்டு இருந்தார் அப்படின்னாரு இந்த கவலையை வச்சுதான் அதுலதான் தண்ணி வந்துட்டு இருந்தது மோட்டர் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல அப்புறம் டீசல் இன்ஜின் வந்தது அப்புறம் ஃப்ரீ கரண்ட் வந்தது விவசாயம் பண்றோம் இப்படியே ஒன்னொன்னா கேட்டு அறுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேட்டா அப்படி கேட்டு அப்புறம் கிடைச்சது சொன்னார் அவங்களை காட்டிலும் உனக்கு சௌரியம் நிறைய வந்திருக்கேப்பா நீ சந்தோஷத்துக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கிறேன் என்ன அர்த்தம் இது அவங்களை காட்டிலும் மாடு கவலை கட்டி விவசாயம் பண்ணிருக்காங்க வீடு பங்களா காலத்துல டிவியே கிடையாது அவங்களை காட்டிலும் வசதி எல்லாம் கூடி இருக்கேப்பா அப்படி இருந்தும் நீ சந்தோஷம் வேணும்னு கேக்குறியே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சுவாமி இதெல்லாம் இருந்தாலும் சந்தோஷம் இல்ல சுவாமி புரியதா இதெல்லாம் இருந்தாலும் என்னமோ சந்தோஷமா இப்ப சமீபத்தில் ஒரு சுவாமி சொன்னார் வசதியான ஏழைகள் அதாவது ரிச் புவர் பீப்புள் பீப்புள்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப பணக்கார ஏழைகள்னா பணக்கார ஏழைகள் பணக்கார ஏழைகள்னா என்ன அர்த்தம் புரத்துற வசதிகள்லாம் இருக்கு ஆனா மனசுல சாந்தி இல்லை அதனால என்னன்னா வெளியில பார்த்தா பணக்காரர்கள் உள்ள நிம்மதி இல்லாததுனால ஏழைகள் ஏழை பணக்காரர்களும் உண்டு வச்சுங்க எப்ப பணக்கார ஏழைகள் இருக்கிறார்களோ அப்பொழுது ஏழை பணக்காரர்களும் இருப்பாங்களா மாட்டாங்களா இருப்பாங்க சில பேர்லாம் வந்து சாதாரணமா இருக்காங்க ரொம்ப இதா இருக்காங்க சாதாரணமா இருக்காங்க எல்லாரும் ஆனா சத்சங்கம் பஜன் அது இது இந்த சத்பே பணக்காரங்க பணக்கார பணக்காரங்க பணக்கார பணக்காரங்களும் ஏழை பணக்காரங்களும் புரியுது என்னோட என்னோட சூச்சகமான வார்த்தைகள் பணக்கார பணக்காரர்கள் என்ன அர்த்தம் வசதியும் இருக்கு நிம்மதியும் இருக்கு ஏன்னா சத்சங்கத்துக்கு போயிட்டு இருக்கிறதுனால இப்ப எல்லாம் வந்திருக்கிறவங்கலாம் சில பேர்லாம் ஊர்ல வந்து பெரியவங்க வசதி படைச்சவங்கிற பேர் உள்ளவங்க அதே சமயம் சச்சங்கத்துக்கு போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு தெரியும் அதனாலதான் வித்தியாசமே இல்லாம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கோம் நம்ம இங்க ஏழைப்பணக்காரங்களும் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் வசதி கம்மியா இருக்கிறவங்க ஆனா நிம்மதியா இருக்கிறவங்க ஆக வசதி கூடியிருந்து நிம்மதியா இருக்கிறவங்களும் இந்த சபையில இருக்காங்க நான் ஒரு சொல்றேன் சாமி ரொம்ப சொல்ல எல்லாம் கண்ணுறப்போ நினைச்சிடா நான் உங்களோட ரொம்ப வருஷம் பழகிருக்கேன் எனக்கு ஒண்ணு கவலையே கிடையாது அதனால இங்க பணக்கார பணக்காரர்கள் ஏழைப்பணக்காரர்கள் புரியுது மாதிரி வசதி கம்மியா இருந்தாலும் சத் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம சித் பவான் பாஷையில சொன்னா இங்க அந்தமே கிடையாது அருள் வட்டம் எல்லாருமா சேர்ந்து என்ன அருள் வட்டம் அருள் வட்டத்துல வசதி படைச்சவனா வசதி படைக்காத வேற்றுமை இருக்கா என்ன வெளி உலக வாழ்க்கை ஆனா உண்மையிலே என்னன்னா எல்லாரும் நம்ம விஷயத்துக்கு வருவோம் இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது நீங்க எல்லாரும் சச்சங்கத்தை விடாம பண்றதுனால உங்களுக்கு உண்மை இன்பம் என்னன்னு தெரியும் தெரி கூட திரும்பாபகப்படுத்திக்கிறதுக்காக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றேன் சின்ன வயசுல நான் வந்து பம்பரம் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன் காத்தாடி பட்டம் விடணும்னு ஆசைப்பட்டேன் கோலி குண்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டேன் கிட்டி புல் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன் கபடி விளையாடணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா இந்த மாதிரி ஓடி ஓடி பிடிச்சி விளையாடுறது ஆசைப்பட்டேன் நிறைய ஆசை அதுல இருந்தது அப்ப அதெல்லாம் ஒன்னொன்னே நான் வந்து பண்ணி முடிச்ச உடனே அப்புறம் கொஞ்சம் டீசென்டான விளையாட்டு செஸ் விளையாடுறது கேரம் போர்டு விளையாடுறது மாதிரி எத்தனையோ விளையாட்டுகள் இந்த விளையாட்டுகள்ல ஒரு விருப்பம் இருந்தது சின்ன வயசுல அதுல எல்லாம் வந்து ஜெயிச்சுட்டா ஒரு சந்தோஷம் வரும் நான் பாத்தியா ஜெயிச்சுட்டேன் கோலி குண்டு இன்னொருத்தன் கோலி குண்டு அடியோ அடி அடிச்சதுன்னா எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு கணக்கே கிடையாது நமக்கு வந்து அடிச்சாலும் இங்க போகும் அப்ப வந்து விளையாடுற போது கிட்டி புல் கேரம் போர்டு விளையாடுறதோ என்ன விளையாண்டாலும் சரி அந்த விளையாட்டுல நம்ம ஒரு சந்தோஷத்தை தேடினோம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே அதெல்லாம் நமக்கு சுவாரஸ்யம் குறைஞ்சு போச்சு விருப்பம் குறைஞ்சு போச்சு அப்ப இன்பத்துக்கு எது காரணமா இருந்தது நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைல இருந்து வர்ணிக்க ஆரம்பிச்சாதான் புரியும் நம்ம தொட்டிலுக்கு மேல ஒரு கிளுகிழப்பும் பொம்மை அதை பார்த்து சிரிச்சு இருந்தோம் அப்புறம் ஒரு லெவல்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வர்ணிக்கிறதுக்கு கத்து கொடுத்தா போறோம் ஆரம்பிச்சுடுவீங்க உங்க மனசு புள்ளி கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் அவ்வளவுதான் உங்க மனசுல தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் இந்த கிழுகிறது பாத்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கு அப்புறம் வந்தோம் அப்புறம் நடவண்டி அப்புறம் இப்படி ஒன்னொன்னா பார்த்து அப்புறம் போய் அப்புறம் என்ன பண்ணோம் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் பாஸ் பண்ணினா சந்தோஷம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சந்தோஷம் பாஸ் பண்ணணுமே பண்ணணுமே பண்ணணுமே ஒரு எதிர்பார்ப்பு கடைசியில கல்யாணம் ஆனா போருண்டிருந்து கல்யாணத்துக்கு பண்ணிக்கிறோம் இது நீங்க நீங்க இனிமே நீங்களே பண்ணுவோம் எனக்கு பொறுமை இல்லை இப்படியே நம்ம சின்ன வயசுல இருந்து சந்தோஷத்துக்கு எத்தனை பொருளை மாத்திருப்போம் எத்தனை கோலி குண்டு எ பட்டம் எத்தனை கிட்டி புல் விளையாட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்தவொடனே வருத்தம் நமக்கு கீழே ஒருத்தனை பாக்குறவுடனே நமக்கு ஒரு ஒரு கர்வம் இப்படி எல்லாம் அதுல வந்திருக்கும் வளர்ந்துகிட்டே வரும் இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டே வரும் அப்புறம் கடைசியில பார்த்தா கல்யாணம் சரி கல்யாணம் முடிஞ்சதுன்னா கல்யாணத்தி சந்தோஷமா இருந்ததுன்னா கல்யாணம் சந்தோஷமா இருந்தது கல்யாணத்துக்கு அடுத்த நாள் இருந்தது அப்புறம் ஒரு மாசம் இருந்தது அப்படிங்கிற கல்யாணத்தன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க யாரெல்லாருக்கும் அந்த சந்தோஷம் இப்ப இருக்க அவங்க ஓய்வு பக்கத்துல தானே இருக்காங்க அதனால தான் இல்ல அப்படின்னு யாரோ சொன்னாலும் சொல்லுவாங்க கடைசியில பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்தது பணம் சம்பாதிச்சாச்சு அதையும் அச்சீவ் பண்ணியாச்சு ஏதோ கடவுள் புண்ண அனுகிரும் கிடைச்சது அப்பவா இருக்கான கேட்டா என்னன்னா மோ நெருடுது ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு திருப்தியே வரமாட்டேங்குது மனம் அமைதியாக எப்போ இருக்கிறது இல்லை அப்பப்ப சஞ்சலப்படுறது மகா சஞ்சலம் அடையிறது அது வந்து எல்லாருக்கு வீடு இருக்கு டிவி இருக்கு பணம் இருக்கு பேங்கில் இருக்கு எல்லாருக்கு எல்லாம் ஒன்னும் குறவே இல்லை ஆனா சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒண்ணு அமைதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன சொல்றோம் அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து இவ்வளவெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா புரிஞ்சுக்க வேண்டாமா ஆகினால என்னன்னா புறத்தே இன்பம் இல்லை இல்லை நமக்கு வர்ற மாதிரி ஒரு தோற்றம் அதெல்லாம் வந்து எல்லாம் வந்துட்ட மாதிரி ஒரு தோற்றம் நாமளும் இதுல ஏமாந்து ஏமாந்து போயிட்டே நான் இப்ப உங்களை யாரையும் நீங்க வீட்டை விட்டுருங்க பணத்தை விட்டுருங்க உங்க துணிமணியை விட்டுருங்க நகையை விட்டுருங்க ஒண்ணும் சொல்ல போறதில்லை புரிஞ்சுங்கோன்னு சொல்ல போறேன் வேற ஒண்ணும் நீங்க எதை சந்தோஷம்னு நினைக்கிறீங்களோ அதுல சந்தோஷம் இருக்கான்னு கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி பண்ணி பாருவோம் சந்தோஷம் இல்லைன்னு புரிஞ்சதுக்கு பிறகு நம்ம விட போறது அதுல சந்தோஷம் இல்லைன்னு தெரிஞ்சுக்க போறோம் அவ்வளவுதான் எதுல சந்தோஷம் இருக்கு எதுல சந்தோஷம் இல்லைன்னு தெரிஞ்சுக்க போறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் பண்ண போறதில்லை அதுக்கப்புறம் என்னன்னா அறிவுபூர்வமா வாழ்வோம் இதுக்கெல்லாம் அடிமையாயிட மாட்டோம் போலி இன்பம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நான் போலி இன்பத்துக்கு ஒரு விளக்கம் வச்சிருக்கேன் நிறைவை தராத இன்பமோ எந்த இன்பம் நம்மை அடிமைப்படுத்தும் இன்பமோ அந்த இன்பம் போலி இன்பம் இதுதான் போலி இன்பத்துக்கு விளக்கம் உண்மையான இன்பத்துக்கு என்ன விளக்கம் எந்த இன்பம் துன்பத்தை தராத இன்பமோ எந்த இன்பம் அதற்கு மேல் இருக்காதோ குறைவே இல்லாத நிறைவான இன்பமோ எந்த இன்பம் நம்மை அடிமைப்படுத்தாதோ அந்த இன்பமே உண்மையான இன்பம் அப்படின்னு சொல்ல விரும்ப இப்போ நம்ம நிறைய பணம் இருக்கு உடம்பு இருக்குது எல்லாம் நகை இருக்குது எல்லாம் வச்சிருக்கோம் ஆனால் அந்த இன்பம் முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு இன்பம்னு சொல்ல முடியுமா அதை அதை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு நம்ம வீடு நம்முடைய காரு நம்முடைய நகைகள் நம்முடைய இதெல்லாம் காப்பாற்றுற துணிமணிகள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சியும் பண்ண வேண்டியிருக்கு அதை காப்பாற்றணும் அதை காப்பாற்றி வைக்கணுமே அது சந்தோஷமா பண்ணுறோமா இப்படின்னு தெரியல எனக்கு நிறைய பேர் அது வந்து ஐயோ இந்த வீட்டை வச்சு காப்பாத்துறதுக்குள்ள பொரும் போர்னு ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க வீடு பெருசாகவும் இருக்குது வீடாக வீடு எல்லா யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் வீடு நல்லா இருக்குன்னு சொன்னேன்ங்கிறோம் அப்புறம் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிறோம் இதை நான் படுத்துறேன் இதை காப்பாற்றுறதுக்கு நான் படுற பாடு கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உங்கள் வீட்டை வந்து நான் பார்க்குறேன் எனக்கு என்ன நானாக பேர் இருக்கிறேன் ஒன்றும் நான் வந்து உங்கள் வீட்டை பண்ண ஆஹா ரொம்ப ஒண்டர்ஃபுல் மார்வலஸ் எக்ஸலண்ட் ரொம்ப நல்லா கட்டியிருக்கீங்களே அப்படிங்கிறேன் ஆமாம் சாமி நீங்கள் சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணா சுவாமி என்ன அண்ணா சுவாமி அதா சாமி ஆள் தான் கிடைக்கிறது இல்லை நானே உட்காந்து தொடைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆள் தான் கிடைக்கிறது அப்படியே ஆள் வந்தாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒழுங்காக துடைக்கிறது இல்லை பாதி தொடைக்கிறான் அவனே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான் அப்புறம் அவன் டிவி பாருக்க வேண்டியது பார்க்க உட்கார்ந்து அந்த நேரம் பார்த்து அது வந்து ரெண்டு ரெண்டா ஓடு இதா ஓடு அடிக்கடி தகராறு வந்துடும் நீங்க பார்த்துட்டு ஆளாலும் மாத்தி மாத்தி பாக்குறாங்களா இப்ப யாரோ சொன்ன இந்த ஒரு பதினெட்டு வயசு பையன் வீட்டில் காலம்புற யாரும் வீட்டில் ஃப்ரீடம் ஃபுல் ஃப்ரீடம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பையன் அதனால அந்த ரிமோட்டை போட்டு போட்டு போட்டு பார்த்து பார்த்து அந்த கண்ணு இருக்கு இல்லையா அது உடனே சேஞ்சது கஷ்டம் அவ்வளோ வேகமாக போட்டு இது மாற்றி மாற்றி மாற்றி இப்போ இன்னொன்னே வந்துடுது ஒன்றை தட்டிட்டு அதுவே மாறிட்டே போயின்னு இருக்கும் ஒரு பட்டன் இருக்குது அதை தட்டிக்கிட்டா அதுவே மாற்றி மாற்றி தாமிக்க நமக்கு எதுலேயுமே பிடிப்பும் ஏற்பட மாட்டேங்கிறது அது சரி அதையா விட்டுட்டு ஓடலாமா பார்த்துட்டு இருக்கணும் என்ன அவஸ்தை வரணும் அவஸ்தையோ அவஸ்து சரியா புரிஞ்சிக்காததுனால மாட்டிக்கிட்டான் டிவிக்கு முன்னாடி அது இவனை மாட்டி வச்சு மாட்ட வச்சு அந்த பையன் பார்த்து பார்த்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நறு ப்ராப்ளம் ஆகி இப்ப பாக்க கூடாட்டி பதினெட்டு வயசு பையன் ஒரு வயசுல ரெண்டு வயசுல பதினெட்டு வயசு பையன் பெரிய பையனாக இருந்தாலும் பரவார் நரம்பு போயிடுச்சு இப்படியே பார்த்து பார்த்து பார்த்து அந்த நரம்பு இருக்கு பாருங்க சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜகான உபனிஷத்து சொல்றது ஆகையினால இந்த அப்படியே பார்த்து பார்த்து கண் நரம்பெல்லாம் போய் அவன் வாழ்க்கை என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன வாழ்க்கை இல்லையான்னு அவனுக்கு திருமணம் பண்ண வேண்டாமா அவன் வேலைக்கு போக வேண்டாமா சம்பாதிக்க வேண்டாமா அவங்க அம்மா அப்பா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சரி இது வேற விஷயம் இது மாதிரி நிறைய கதை இருக்கு ஒன்னா ரெண்டா கதை சொல்றதுக்கு அப்படி என்ன சொன்னாலும் நம்ம விட போறோமா என்ன அதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு உடனே புத்தியில பதிஞ்சிடுமா என்ன விவேகம் வந்துடுமா என்ன ஓஹோ பதினெட்டு வயசுங்க அப்படி ஆயிடுச்சா நம்ம பார்த்துனாரு நமக்கும் வந்தவண்ணே ஆ சாமியார் சொன்னாரில்ல என்ன என்ன பிரயோஜனம் கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஒண்ணும் சாமியார் அன்னைக்கு சொன்னாரு பாவம் தொண்டை தண்ணி வத்த சொல்லிட்டு போனார் அவ்வளோதான் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டீங்கன்னா புண்ணியம் அவ்வளோதான் நீங்கள் முழுக்க எத்தனை பேரும் கேட்பீங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது பயப்படாதீங்க அப்படியே கேட்டான் நீங்கள் கேட்டால் நல்லது கேட்கணும்னு நம்ம ஒன்றும் வற்புறுத்த முடியாது இல்லையா இவ்வளவு திரும்ப திரும்ப போட்டு பார்த்தா என்ன ஆகுது இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் துன்பம் கலந்த இன்பத்தை தான் மனிதன் அனுபவித்து கொண்டிருக்கிறான் துன்பம் கலந்த இன்பம் உண்மையான இன்பம் அல்ல இதே சாஸ்திரங்களில் அடிக்கடி சொல்றாங்க இதெல்லாம் போலி ஆனந்தம் அது மாத்திரம் இல்லை நமக்கு ஒரு லெவலுக்கு ஒன்னொடனே அச்சீவ் பண்றோம் அச்சீவ் பண்ணத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த திருப்தி தொடர்ந்து இருக்கிறது வாழ்க்கை ஒரு குறிக்கோடு அடைஞ்சிட்டோன்னு வச்சோங்களேன் அந்த திருப்தி தொடர்ந்து இருக்கான்னா இன்னொன்று ஆசைப்படுறோம் அப்படி இருக்கிற அந்த இன்பம் நிலை இல்லையே அது எப்படி உண்மையான ஆனந்தம்னு சொல்ல முடியும் மறுபடியும் இன்பத்தை தேடுகிறோமே எங்கேயோ நம்ம நம்மளியாம நம்ம வசமா சிக்கின்னு இருக்கோம் அறிவு பூர்வமா இருந்தா தப்பிச்சு விடலாம் ஒண்ணு கஷ்டமே கிடையாது திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ஆரா இயற்கை அவா நீட்பின் அன்னிலையே பேரா இயற்கை தரும் இந்த குரலுடைய பொருள் இந்த ஆசை இருக்கு பாருங்க ஆரா இயற்கைங்கிறார் ஆசைங்கிறது ஆரா இயற்கை அவா அவாங்கிறது ஆசை இயற்கைனா இயல்பு ஆறான்னா அடங்காதது விறகு கட்டையை போட்டு நெய்யை ஊத்தி அணைக்க முடியாதோ இந்த ஆசைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அடங்காத இயல்பை உடையது அது வள்ளுவர் என்ன சொல்றாரு அவா நீப்பின் நீப்பின்னா நீக்கிவிட்டால் எதனால நீக்கிறது கேள்வி அறிவால நீக்கினை தரும் இயற்கை தரும் இடைவிடாத சந்தோஷத்தை கொடுக்கும் அர்த்தம் அதாவது யார் ஒருவன் அறிவு பூர்வமாக அந்த அடங்காத ஆசையை அகற்றி விடுகிறானோ பொதுவாக எல்லோருக்கும் ஆசை அடங்காது ஆனால் முயற்சி பண்ணுகிற அறிவாளிக்கு அது அடங்கிவிடும் அப்படி அடங்கிவிட்டால் அவன் இடையீடு இன்பத்தை நுகருவான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ல இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் ரொம்ப அருமையான குரல் நீங்கள் இதெல்லாம் ஏன் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்று அப்படியே ஏன் வச்சுக்கோங்க இப்போ நம்முடைய சந்தோஷமெல்லாம் இந்த கதையில் தான் இருக்கு எந்த கதையில் சந்தோஷம் நிறைவே வரமாட்டேங்குது எவ்வளவு வந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் எவ்வளவு நல்ல குவாலிட்டி எவ்வளவு நல்ல ஒரு தரத்தோட நீங்கள் போய் அடைஞ்சாலும் அதை காட்டிலும் இன்னொன்று உடனே இது அது கீழே தான் என்ன பண்ணுறது அப்போ ம நம்ம மனசு நம்ம நம்ம என்ன ஏமாந்து போகிறோம் அப்போ என்னென்னா நான் ஒரு போன தடவை ஒரு கார் வாங்கினேன் அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்கினேன் அந்த பொருள் இப்போ என்னாச்சுன்னா இது வந்து இது அவுட் டேட்டா அந்த மாதிரி ஆயிடுச்சு இது வந்து இப்போ இன்னைக்கெல்லாம் இது இது வந்து அவுட்டு இப்போ கிடையாது இது இப்போ புதுசாக நிறைய வந்திருக்குன்னா இது எங்கே முடிய போகிறது கேளுங்க சொல்லுங்க பார்ப்போம் என்னைக்கு முடிய போகிறது இந்த தரம் உயர்ந்து உயர்ந்து போகிறது இருக்கே அதுக்கு எங்கே இங்க இங்க தரம் உயரமாட்டேங்க இங்க தரம் குறைஞ்சிட்டே போறது எங்க தரம் குயறதுன்னா அனுபவிக்கிறவனுடைய தரம் அறிவு தரம் குறைந்து கொண்டே போகிறது அனுபவிப்பவனுடைய அறிவு தரம் குறைந்து கொண்டே போகிறது ஆனா பொருட்களுடைய தரம் கூடிக்கொண்டே போவது போல ஒரு பிரமை வாஸ்தவம் கூடுறதா இல்லைன்னு சொல்லலை ஆனா நம்மளை எப்படியோ ஒரு வகையில் அது ஏமாற்றுகிறது நமக்கு அது புரியறதே இல்லை ஆயினால் நமக்கு திருப்தியே அப்ப திருப்தி இல்லாம இருக்கிற சுகம் உண்மையான சுகமா அப்புறம் அடுத்தது என்னன்னா ஆமா சரி அதெல்லாம் பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சா விட முடியுமான் விடவும் முடியாது அதை விட்டுடலாமான் இவ்வளவு தூரம் இத்தனை அதை பழகிட்டேன் இதெல்லாம் இல்லாம என்னால இருக்கவும் முடியாது அப்ப என்ன பண்றதுன்னா நாம் எல்லோரும் பணத்துக்கும் பதவிக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் போகத்துக்கும் அடிமையாகி விடுகிறோம் அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுன்னு ஆகிடுது முதல்ல அது வரும்போது அது வரும்போது பரவாயில்ல நான் அதுக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் விலை கொடுத்து வாங்குகிறேன் நான் ஒரு ஏசியை மாற்றேன்னு வச்சுங்க ரூமில் ஏசியை மாற்றுறேன் ஏர்கண்டிஷன் air-condition மாற்றுகிற போதே அதுக்கு கரண்ட்டு சார்ஜ் நான் கட்டி ஆகணும் அது மாத்திரமில்லை கரண்ட்டு சார்ஜ் நான் கட்டி ஆகணும்னா அது கேட்ட நான் பண்ணி ஆகணும் அப்போ தான் அதை நான் இது பண்ண முடியும் அப்போ அதில் எனக்கு துன்பம் இருக்குது துன்பம் கலந்து தான் நான் அந்த இன்பத்தை அனுபவிக்கணும் அது மாத்திரமே நான் ஒரு ஏசியை வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறார் இதெல்லாம் இப்போ ரொம்ப இப்பெல்லாம் வந்து பின்னாடி போயிடுச்சு இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சூப்பர்லாம் வந்திருக்குங்கிறான் எதை கேட்டாலும் சூப்பர் என்ன பாஷையோ அது அதனால இதை காட்டிலும் சூப்பராக சரி வந்துட்டு அப்போ நம்ம கேட்ட உடனே என்னென்னா அது நம்ம வாங்கலையே அப்படின்னு ஒரு நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை சொல்றேன் ஒரு வார்த்தைக்கு என்ன அது நம்ம வாங்கலையே அப்படின்னு எங்கிட்டே நிறைய பேர் சொல்றாங்க சுவாமி இந்த காரை மாத்துங்களேன் இத்தனை வருஷமா இதே காரை வச்சுருக்கீங்க வேற வழியில் மாத்ததான் வேண்டியிருக்கீங்க கொஞ்சம் நாளில் ஆனால் கூட ரொம்ப நாளாக நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்கு அது தோணலை என் விஷயம் வேற என்னோட விஷயத்தை வச்சுங்க அது வேற விஷயம் எனக்கு வேற ஆசைலாம் இருக்கு அந்த ஆசை வேற நம்ம ஆசையெல்லாம் வேற நல்ல ஆசை ஒன்றும் கெடுதல் இல்லை அப்ப இது வந்து என்ன இந்த நிறைவும் வரல அப்புறம் சொல்றாங்க சரி ஏசியை எடுத்துடலாமே இந்த என்னத்துக்கு இதுக்கு என்னத்துக்கு விலை கொடுத்து வாங்குவானே ஆர்ஜனே துக்கம் விஜய துக்கம் நாசே துக்கம் கிமர்த்தம் துக்க பாஜகம் என்னத்துக்கு இந்த அனாவசியமான துன்பம் ஏசியை கழட்டிடப்பா அப்படின்னு சொல்ல முடியுமாண்ணா இல்லை வெயில் வரும்போது தாங்க முடியல அப்படின்னு அப்ப என்ன ஏசிக்கு அடிமையாகி விட்டேன் எங்கள் தாத்தா அடிமையாகலை நான் அடிமையாகிட்டேன் புரியறதில்லை நீங்க அதுக்காக நான் விடணும்னு சொல்லலை நல்லா ஏசி போட்டுங்கோ புரிஞ்சுட்டே போட்டுங்க நான் போடுற போதெல்லாம் என்னோட ஞாபகம் வரட்டும் போடும் நான் சொன்னதெல்லாம் என்னோட ஞாபகம் நான் சொன்னது ஞாபகம் வரட்டும் புரியறதில்லை இது நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நீங்கள் எதை வேணாலும் இது பண்ண ஆன்மீக வாழ்க்கைக்கே வாங்கினேன் ஆன்மீக வாழ்க்கைக்கே வாங்க கோயிலுக்கு போறது வந்து துன்பம் கலந்த இன்பமா துன்பம் இல்லாத இன்பமான்னா நம்ம விரும்புறதுனால நிறைய விஷயம் நமக்கு துன்பமா தெரியறது இல்லை உதாரணத்துக்கு சொல்றேன் மலை ஏறவங்க எல்லாம் இருக்காங்க சில பேர் இங்க வந்து சுருளி மலையில தேன் கூடு கட்டிருக்கு தேன் கூடு கட்டிருக்கு அந்த மலை மேல அந்த இடத்துல தேன் கூடு கட்டி இருக்கு நான் ஐயா கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டேன் இது எப்படியா எடுப்பாங்க இங்க எல்லாம் வந்து அருமையா எடுத்துருவான் அந்த மேல மரத்து மேல போட்டு கயிறை போட்டு இப்படியே போய் அந்த தேன் அடையெல்லாம் எடுத்து எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னாரு இப்ப நான் நினைச்சு பாக்குறேன் அப்ப அந்த ஆளுக்கு வந்து அந்த தேன்ல வந்து தேன் எடுத்தாகணும் அவர் தேன் எடுக்கிறவரை தேனை வித்து பைசாக்கி குடும்பத்துக்கு வாழ்க்கைக்கு நடத்தி ஆகணும் அப்ப அந்த தேன் எடுக்க போறார் இல்லையா அவருக்கு அது இன்பமா துன்பமானு கேட்டா என்ன சொல்றது அவரை விட்டுருங்க சில பேர் இந்த மவுண்டனியரிங் பண்றாங்க சில பேர்லாம் மலையேற்றம் ஏறுறாங்க அவங்க வந்து இதுக்காக பணம் நிறைய செலவு பண்றாங்க ஒரு ஒரு சுத்தியில வச்சு அடிச்சுக்கிட்டு ஒரு ஒரு பையனும் வேற சாதாரண ஆள் இல்லை மகா கோடீஸ்வர வீட்டு குழந்தைங்க மகா கோடீஸ்வரர் வீட்டு குழந்தைங்க இந்த மௌண்டனியரிங் பண்றாங்க அங்கே போய் சுத்தி அடிச்சு அது மேலே இதை கட்டிக்கிட்டு அதை கட்டிக்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேயே வழியில தண்ணியை குடிச்சுக்கிட்டு எல்லாம் போறாங்க மேலே அது நம்ம பார்க்கற போது என்னத்துக்கு இது அனாவசியமா இப்படி பண்ணுது பாவம் அப்படி நமக்கு தோன்றுது கார் ரேஸ் கார் ரேஸ் வந்து பண்ணுறாங்க பெரிய ஒரு ஒரு கார் வந்து ஒன்றரை கோடி தான் ரொம்ப இல்லை அதை வச்சுன்னு வேகமாக ஓட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நம்ம எதோ அது வந்து பார்த்தா பயமாக இருக்குது சில சமயம் வந்து ஒரு கார் இன்னொரு கார் மோதி அடித்து கிடிச்சு கீழே விழுகுது அவன் அந்த இதெல்லாம் இதெல்லாம் பாதுகாப்பு கவச்சம் போட்டுருக்கிறதுனால தப்பிக்கிறான் அப்போ சொல்லுங்கள் அவங்ககிட்ட போய் ஏப்பா இந்த துன்பமான காரியத்தை பண்ணுறேன்னா யாருக்கு துன்பம்னு கேட்பான் அந்த ஒரு ஒரு இதுலயும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் இப்ப நான் வந்து நூத்தம்பது அடி மேல வந்துட்டேன் இரநூறு அடி மேல வந்துட்டேங்கிறான் அப்ப இதுல இருந்து சொல்லுங்க நமக்கு அதை பார்த்தா துன்பமா இருக்கு அவன அவனுக்கு அதை பார்த்தா இன்பமா இருக்கு இப்ப இன்பம் எங்கே இருக்கிறது விசித்திர இப்போ நிறைய பேருக்கு இந்த சத் சங்கத்தில் நான் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுறேன்னு வச்சுங்களேன் பயப்படாது பேச மாட்டேன் பேசுறேன்னு வச்சுங்களேன் இப்போ எல்லாம் இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த சத் வந்து பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது சில பேர் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்களேன்னு வந்திருப்பாங்க சில பேர் போகணும்னு ஆசையோடு வந்திருப்பாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக எத்தனை பேருக்கு ஒரே அளவில் இன்பம் வருதுன்னு சொல்ல முடியுமா அதுக்கு தான் இன்னொரு லட்சணம் நம்ம சொல்றோம் ஒரு சு ஒரு பொருளில் இன்பம் இருக்குன்னு சொன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு மாலை போடுறாங்க வந்த உடனே எனக்கு மாலை போடுறாங்க மாலை போடுறாங்க அதில் இன்பம் இருக்குன்னு சொன்னா எனக்கு எப்பவுமே எல்லா நேரமுமே எல்லாருக்குமே எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியான அளவை கொடுக்குற இன்பம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லுங்க ஒரு பொருள் இந்த ஆப்பிள் இருக்கு ஆப்பிளை சாப்பிட்ற போது இது வந்து எப்போவுமே எனக்கு சுகம் கொடுக்குமா ஆப்பிள் சொல்ல முடியாது சில சமயம் எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருந்து வேறு எதாவது நோய் இருந்ததுன்னா நான் சாப்பிடக்கூடாது சர்க்கரைலாம் ரொம்ப இருந்துன்னு வச்சு உங்களேன் ஆப்பிள் சர்க்கரைக்கு சாப்பிடலாம் பாங்க சில பேர் கூடாதும்பாங்க சில பேர் அதுவே நிறைய தகரா அப்போ வந்து இப்போ ஆப்பிள் சர்க்கரைனா இது வந்து எல்லாருக்கும் சா எல்லாருக்கும் சுகம் கொடுக்குமாண்ணா சொல்ல முடியாது எப்பவும் எனக்கு வந்து ரொம்ப நான் ஒரு துன்பத்தில் இருக்கேன் இன்னமும் எனக்கு ரொம்ப நஷ்டம் ஆகிப்போச்சு நான் வச்சிருந்த பொருள் ஏதோ இதாகி போச்சு ஏதோ ஒரு எனக்கு ஒரு பெரிய துன்பம் அந்த நேரம் சாமி ஆப்பிள் சாப்பிடறீங்களா நான் ஒரு மாதிரி பார்ப்பேன் எந்த நேரம் எதை கேட்கறதுன்னு வில அப்படின்னு சொல்லிடுவேன் இல்லையா எல்லாருக்கும் இது பிடிக்குமானா சில பேருக்கு ஆப்பிளை பார்த்தாலே அழிச்சு பிடிக்காது இதுல இருந்து ஒன்னு சொல்றேன் இப்படி ஒரு ஒரு பொருளையும் உலகத்துல பார்த்தா அது எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியா சுகம் கொடுக்கறது இல்லை அப்படி இருக்கிற போது எதை சுகம்னு சொல்றது எல்லாமே பாக்குற போது ஒரு கோணத்துல பாக்குற போது இன்பமா இருக்கு இன்னொரு கோணத்துல பாக்குற போது துன்பமா இருக்கு ஒருத்தருக்கு இன்பமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு துன்பமா இருக்கு இன்னொருத்தருக்கு துன்பமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு இன்பமா இருக்கு இப்ப சொல்லுங்க இன்பம் வெளியில இருக்கா உள்ள இருக்கா மனசுல என்ன எல்லாத்துக்கும் மனசுதான் சாமி காரணம் வாங்க அப்படி வயிச்சா இப்போ பணத்தில் இல்லை இல்லை ஒத்துக்கணும் பதவியில் இல்லை இல்லை ஒத்துக்கணும் அப்போ வெளியில எதுவுமே காரணம் இல்லை இல்லை நம்ம சந்தோஷத்துக்கு காரணம் எல்லாமே மனசில் தான் இருக்கு மனசு இருந்ததுன்னா குடிசையாக இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும் மனசு சரியா இல்லைன்னா கோபுரம் மாடை மாடியா கூட கோபுரம் அரண்மனையில் இருந்தாலும் சௌக்கியமாக இருக்க முடியும் இப்போ சொல்லுங்க எதை சரி பண்ணணும் வேலு மனசை தான் சரி பண்ணி நீங்க மனச சரி பண்ண பிறகு நீங்க குடிசையில இருந்தா என்ன அரண்மனையில இருந்தா என்ன எங்க இருந்தா என்ன நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் பண்றதே இல்லை எத்தனை சாமியார் வேணாலும் வாங்க எத்தனை வேணாலும் உபதேசம் பண்ணுங்க நாங்க மனச அப்படிதான் வச்சிருக்கோம் எங்களுக்கு வச்சிருக்கிறதுல ஒரு சந்தோஷம் எப்படி சும்மா நான் ஜோக்க உங்கள நிறைய பேர் அப்படித்தானே இருக்காங்க குழந்தைங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதேன்னு சொல்றது அது அப்படித்தான் இருப்பேங்கிறது அது மாதிரி ஜனங்கள் எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் மாடுமனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி செம்பன் போனால் என்ன குருநகை போதுமடி குமரன் குருநகை போதுமடி நான் பாடலை பாரதியார் பாடி மாடுமனை போனா என்ன மக்கள் சுற்றம் போனா என்ன கோடி செம்பன் போனா என்ன இந்த முருக முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா போருங்கிறார் அப்போ எவ்வளவு ரசிச்சிருப்பார் அவர் பாரதியார் எவ்வளவு உணர்ந்து பாடியிருப்பார் ஆகினால இன்பம் என்பது நம்முடைய மனதை பொறுத்தது புறத்திலே இல்லை இருந்தால் நம்மளை வந்து சில நல்ல அறிவு வந்ததுக்கு பிறகு யாராவது நம்மளை தூற்றினா நமக்கு உனது பண்றதில்லை யாராவது பாராட்டினாலும் லட்சியம் பண்றதில்லை லட்சியமே பண்றதில்லை அப்ப இந்த இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் ரெண்டையும் நமக்கு அறிவு வந்ததுக்கு பிறகு நமக்கு அது ஒண்ணுமே பண்றதில்லை எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டா அந்த புகழ்ச்சி வரும் இகழ்ச்சி வரும்பொழுது துன்பம் இல்லாமல் இருக்கிற சக்தி வந்ததுக்கு பிறகு இந்த அறிவு வந்ததுக்கு பிறகு அதுல வந்து நம்மளுக்கு பாதிப்பே ஏற்படுறது நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்பினேன் இங்கயோ மனசு போயிடுச்சு விடுவோம் அப்ப இந்த புறத்துல இருக்கக்கூடிய எதுவுமே நம்முடைய துக்கத்துக்கும் காரணம் சந்தோஷத்துக்கும் காரணம் இல்லை நம்மதான் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போடுறோம் அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எல்லாரும் வசமா மாயையில சிக்கி இருக்கோம் தெரியுது என்ன ஆராய்ச்சி பண்றதுனால புரியுது நமக்கு ஆக என்னால என்ன என்ன புரிஞ்சுக்க வேண்டும் அப்ப சரி அப்ப எங்கதான் சந்தோஷம் இருக்கு சுவாமி மனசுலதான் இருக்குன்னு சொன்னா மனசை எப்படி வச்சுக்கிறது மனச எப்படி வச்சுக்கிறது மனச வச்சுக்கிறதுக்கு இப்ப இன்ம போலி இன்பத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றேன் ஹோலி இன்பம் உண்மை இன்பம்னு சொல்லும் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நாம தான் உண்மையிலேயே ஆனந்தம்னு சொல்லுது நாமன்னா நாம தான் சில பேர் சொல்லுவாங்க உனக்குள்ள ஆனந்தம் இருக்கும்பாங்க உனக்குள்ள அது தப்பு இல்லை அது முதல்ல புரியறதுக்காக சொல்கிறது உனக்குள்ள ஆனந்தம் இருக்கும்பாங்க எனக்குள்ள ஆனந்தம் இருக்குங்கிறது கூட சாஸ்திரப்படி தப்பு நானே ஆனந்தம் அப்படின் சாஸ்திரம் சொல்லியிருக்கு இது நிறைய பேரால் ஜீரணிக்கவே முடியாது ஒக்கவே நானே ஏன் நானே இப்ப ஒருத்த வந்து ஒரு பிச்சைக்காரர் தான் அவங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் அவன் அவனோட வீட்டுக்கு அடியிலேயே கீழே பூமியில போட்டு இருக்காரு அந்த காலத்துல பேங்க் கிடையாது இவனுக்கு வந்து தாத்தா செத்து போய் எப்படிலாம் வந்தோடனே அது இந்த பணம் எங்கே இருக்குன்னு தெரியல தெரியவே இல்லை அதுக்கப்புறம் என்னாச்சு ரொம்ப நாளாக நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்கான் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எதுக்கோ உடைக்கிற போது பார்த்தா உள்ளுக்குள்ள தங்க காசா இருக்கு அப்ப இத்தனை நாளும் இந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு இவன் தரிதிரநாத் தானே இருந்தான் அது மாதிரி நம்ம பெரியவங்க சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிற சொல்லுகிறார் சொல்லி இருக்கிறார்கள் ஆனந்தம் உங்கள்கிட்டயே இருக்கு உங்கள்கிட்டயே இருக்குல்ல நீதான் நல்லாவே சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு திருமந்திர பாட்டு இருக்கு ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த மாமே அப்படி பாடியிருக்காங்க அப்ப ஆனந்தம் நாம தான் ஆனந்தம் அப்ப என்ன அர்த்தம்னா நான் ஆனந்தம் எனக்கு வேறாக இருக்கிற எல்லாமே ஆனந்தமே கிடையாது